காலை வெளிச்சம் இருபத்தி 23 இருபத்தி ஆறு முதல் கொண்டு 32 இரண்டாம் வசனங்கள் பண்டிகை ஆறு யோம் கிபூர் பாகம் ஒன்று நாம் பாவ நிவாரண நாள் அல்லது வரும்பொழுது இஸ்ரேலின் உள்ள மிக முக்கியமான நாளுக்கு முன்பாக நிற்கிறோம் இந்த நாளை பற்றி லேவியராகவும் இருபத்தி மூன்று 23, 26 முதல் கொண்டு முப்பத்தி வசனங்கள் மற்றும் எண்ணாகமும் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஏழு முதல் கொண்டு பதினோராம் வசனங்கள் ஆகியவற்றில் பேசுகிறது இது ஒரு சாதாரண பண்டிகை அல்ல குடும்ப கொண்டாட்டமும் அல்ல இது வருடத்திற்கு ஒரு முறை வரும் ஆகும் ஆசாரியின் யாவைக்கு முன்பாக சென்று அனைவருக்காகவும் சுத்திகரிப்பை தேடுவதை பார்த்தார்கள் இந்த நாள் ஓய்வுக்கான சாபத் என்று அழைக்கப்பட்டது இது வார நாட்களில் வந்தாலும் அது ஒரு சாபத் மக்கள் தங்கள் ஆத்துமாக்களை வருத்திக் கொள்ள அதாவது தங்களை ஆழமாக தாழ்த்தி தங்களை வெறுத்து உடைந்த மற்றும் மனம் திரும்புகிற இதயத்துடன் கடவுளுக்கு முன்பாக வர வேண்டும் பிற்கால யூத வாழ்க்கையில் இது உபவாசம் மற்றும் அனைத்து வசதிகளையும் ஒதுக்கி வைப்பது என நடைமுறை புரிந்து கொள்ளப்பட்டது ஆனால் வேதத்தில் உள்ள கட்டளையின் மையம் தெளிவானது யாவைக்கு முன்பாக உங்கள் எல்லா பாவங்களில் இருந்தும் சுத்திகரிப்பை தேடி முழு தேசமும் கடவுளுக்கு முன்பாக அமைதியாக நின்ற நாள் இது இந்த நாளின் மைய நபர் பிரதான ஆசாரியர் வருடத்தின் மற்ற ஒவ்வொரு நாளிலும் அவர் நெற்றியில் ஒரு கிரீடம் ஆகியவற்றுடன் இருப்பார் ஆனால் பாவ நிவாரண நாளில் அவர் இந்த மகிமையான ஆடைகளை ஒதுக்கி வைத்தார் அவர் தனது முழு உடலையும் குளிப்பாட்டில் இந்த நாளில் மட்டுமே அவை கடவுளுக்கு முன்பாக தாழ்மை தூய்மை மற்றும் பயத்தை பற்றி பேசியது இஸ்ரேலின் பெயர்களை தன் மார்பதக்கத்தின் மேல் சுமந்த மனிதன் இப்பொழுது வெண்ணிற ஆடை அணிந்த ஊழியனாக நின்று மகா பரிசுத்த இடத்திற்குள் நுழைய தாழ்மை தேவை என்பதை அனைவருக்கும் நினைவுபடுத்தினார் அந்த நாளில் பிரதான ஆசாரியர் முதலில் தனது சொந்த பாவத்திற்காக பரிகாரம் செய்ய வேண்டியிருந்தது அவர் தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் பாவ பலியாக ஒரு காளையை கொண்டு வந்தார் அவர் தேசத்தை அவர் முறையில் வேண்டும் பின்னர் ஒரே குடும்பத்தில் இருந்து வரவில்லை பொது கருவூலம் மற்றும் மக்களின் காணிக்கைகள் மூலம் முழு தேசத்தின் சார்பாக இவை வழங்கப்பட்டது இவை இரண்டும் சேர்ந்து அனைவருக்குமான ஒரே பாவ நிவாரண பலியாக அமைந்தது என்பத்தி ஒன்பது ஒரு காளை ஒரு ஆட்டுக்கடை மற்றும் ஏழு ஒரு வயது ஆட்டுக்குட்டிகள் தகன பலிகளாகவும் அவற்றின் தானிய மற்றும் பான பலிகளுடனும் மற்றொரு ஆடு பாவ நிவாரண பலியாகவும் செலுத்தப்படுவதை பற்றி பேசுகிறது இவை அனைத்தும் இந்த நாள் எவ்வளவு தீவிரமானது என்பதை காட்டியது ஆண்டு முழுவதும் பலிகளை பெற்றுக்கொண்ட ஆசாரிப்பு கூடாரம் அல்லது ஆலயம் கூட மக்களின் அசுத்தினால் கரைப்படுத்துகிறது மற்றும் ஒடுக்கிக் கொள்கிறது என்றும் மக்களுக்காக மட்டுமல்லாமல் மக்கள் மத்தியில் இருக்கும் அவருடைய வாசஸ்தலத்திற்காகவும் முழுமையான பரிகாரம் இருக்க வேண்டும் என்று தேவன் போதித்து நோக்கம் லேவியராக உள்ள ஒரு வாக்கியத்தில் உங்கள் எல்லா பாவங்களும்படிக்கு உங்களை சுத்திகரிக்கும் பொருட்டு அந்நாளிலே உங்களுக்காக பாவ செய்யப்படும் இது தேவனுக்கும் தேசத்திற்கும் இடையிலான உறவின் வருடாந்திரம் புதுப்பித்தலாக இருந்தது ஆண்டு முழுவதும் சேர்ந்து பாவங்கள் தேவனுக்கு முன்பாகக் கொண்டு வரப்பட்டது ரத்தம் மற்றும் அறிவிக்கப்பட்டது இந்த நாளின் பரிசுத்தன்மையின் காரணமாக தேவன் அதை சுற்றி மிக கடுமையான எச்சரிக்கைகளை வைத்தார் லேவியராகமம் பதினாறு மற்றும் இருபத்தி மூன்றில் மூன்று முறை மக்கள் தங்கள் ஆத்மாக்களை வருத்திக் கொள்ள வேண்டும் என்றும் செய்யக்கூடாது என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது தன்னை தாழ்த்திக்கொள்ள மறுக்கும் எவரும் அல்லது அந்நாளை ஒரு சாதாரண வேலை நாளாக கருதும் எவரும் தன் ஜனத்தாரில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான் மற்றும் தன் ஜனத்தின் நடுவில் இராதபடிக்கு அழிக்கப்படுவான் இந்த கடுமையான உடன்படிக்கை தண்டனையை காட்டுகிறது. இது நீக்கப்படுவது அல்லது இரண்டையும் குறிக்கலாம் எவ்வாறாயினும் இது ஒரு லேசான விஷயம் அல்ல பாவ நிவாரண நாளை புறக்கணிப்பது என்பது கடவுளின் அவமதிப்பது ஆத்துமாவை வருத்துங்கள் என்ற கட்டளை பின்னர் தெளிவான வடிவத்தை எடுத்தது வகையான சுய மறுப்புகளை ரபிக்கள் விவரித்தனர் உண்ணாமலும் குடியாமலும் இருப்பது கழுவாமலும் குழியாமலும் இருப்பது எண்ணெய் அல்லது களிம்பு பூசாமல் இருப்பது அணியாமல் இருப்பது மற்றும் தாம் பத்திய உறவு கொள்ளாமலும் இவை அனைத்திற்கும் பின்னால் உள்ள நோக்கம் என்னவென்றால் சுகபோகம் பெருமை மற்றும் சுய இன்பத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு தேவனுக்கு முன்பாக ஏழையாகவும் தேவையுள்ளவனாகவும் நிற்பதே மக்கள் இந்த நாளை மிகவும் சாதாரணமாக எடுத்து கொள்ளாமல் பாவத்தின் பாரத்தையும் தேவனின் இரக்கத்தின் மகத்துவத்தையும் உணர வேண்டும் நியாய இந்த நாளை உங்கள் தலைமுறை நித்திய கட்டளை என்று அழைக்கிறது ஆலயம் மற்றும் பிரதான ஆசாரியர் இருக்கும் வரை இஸ்ரேல் அதை தொடர்ந்து கடைபிடித்தது வருடா வருடம் பிரதானியரிகாரம் செய்து திரை சீலைக்கு பின்னால் சென்று ரத்தத்தை தெளித்து அனுப்பினர் ஆனால் கே பி எழுபதில் இரண்டாவது ஆலயம் அழிக்கப்பட்ட போது முழு சடங்கும் சாத்தியமற்றதாகிவிட்டது மகா பரிசுத்த ஸ்தலம் இல்லை பலிபீடம் இல்லை விலங்கு பலிகள் இல்லாமல் ஜபம் உபவாசம் பாவ அறிக்கை மற்றும் மனம் திரும்புதல் ஆகியவற்றை மையமாக வைத்து யூத வாழ்க்கை யோ கிபூரை மாற்றி அமைக்க வேண்டியிருந்தது காலத்தில் நாம் அறிவோம் அதன் பிறகு பிரதான ஆசாரியர் மனதில் வைத்துக் நாளை இதை விரிவாக படிப்போம் நமது புரிதலின்படி யோ கிபூர் வலிகள் ஒரு மேலான நிஜத்தை சுட்டிக்காட்டும் நிழல்களாக இருந்தது கைகளால் செய்யப்படாத உண்மையான மக பரிசுத்தலத்திற்குள் கிறிஸ்துவை உண்மையான பிரதான ஆசாரியராக நுழைந்தார் என்றும் அவர் அதை ஒரே முறையாக தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே செய்தார் என்றும் எபிரேயருக்கு எழுதிய நிருபம் விளக்குகிறது நியாய பிரமாணத்தின் காளைகளும் ஆடுகளும் பாவத்தை முழுமையாக போக்க முடியாது ஆனால் ஒரு பலி மரணம் தேவை என்பதையும் மக்களுக்காக ஒரு ஆசாரியர் தேவனுக்கு முன்பாக செல்ல வேண்டும் என்பதையும் அவை போதித்தது கிறிஸ்து வந்து தம்மை தாமே ஒப்பு கொடுத்த அந்த சித்திரம் அதன் நிறைவை அடைந்தது நிஜம் வந்துவிட்டதால் அடையாளங்கள் முடிவுக்கு வந்தது இருப்பினும் அந்த சித்திரம் நமது புரிதலுக்கு இன்னும் மதிப்பு இருக்கிறது பாவம் எவ்வளவு மோசமானது என்பதையும் தேவனின் ஏற்பாடு எவ்வளவு செழிப்பானது என்பதையும் அது சொல்கிறது நம் தலைமுறையில் யூத மக்களிடையே குறிப்பாக இஸ்ரேலில் இன்னும் மிகுந்த பயபக்தியுடன் கடைபிடிக்கப்படுகிறது இது லேவியராகமத்தில் கொடுக்கப்பட்டுள்ள அதே தேதியான ஏழாவது மாதத்தின் அதாவது திஸ்ரீ பத்தாம் நாளில் வருகிறது ி நகரங்களில் சாலைகள் வெரிசோடி இருக்கும் கடைகள் வணிகங்கள் மற்றும் விமான நிலையங்கள் தங்கள் வேலையை நிறுத்துகின்றன அல்லது குறைந்தபட்ச அளவில் இயக்குகின்றன சுமார் 25 முதல் அஸ்தமனம் வரை அனேகர் உணவும் தண்ணீரும் இல்லாமல் உபவாசம் இருக்கிறார்கள் இருபத்தைந்து இந்த நாளை மரியாதையுடனும் குறைந்த பட்சம் பகுதி உபவாசத்துடனும் கடைபிடிக்கிறார்கள் ஜ ஆலயங்கள் நீண்ட ஜபங்கள் பாவ அறிக்கைகள்ியவற்றிலிருந்து வாசிப்புகள் மற்றும் இரக்கம் மற்றும் மன்னிப்புக்கான தொடர்ச்சியான வேண்டுதல்களால் நிரம்பியிருக்கும் அங்கே பிரதான ஆசாரியரும் இல்லை ஆடுகள் அல்லது காளைகளின் பலியும் ஆனால் மனம் திரும்புதல் மற்றும் பயபக்தியின் தோனி அப்படியே இருக்கிறது பாரம்பரியம், இந்த நேரங்களில் யோம் ஒன்று தொடர்புையில போதகர்கள் கூறுகிறார்கள் இஸ்ரேல் கன்று குட்டியை வணங்கி மோசே கற்பலகைகளை உடைத்த பிறகு தேவன் முழு தேசத்தையும் அழித்திருக்க முடியும் இந்த பாரம்பரியத்தின்படி தேவனின் பொது மன்னிப்பு மற்றும் உடன்படிக்கையின் புது பித்தல் திஸ்ரீ மாதத்தின் நிகழ்ந்தது வேதாகமும் இந்த தேதியை குறிப்பிடவில்லை ஆனால் இந்த யோசனை பல யூதர்கள் அந்த நாளை பற்றி சிந்திக்கும் விதத்தை வடிவமைத்துள்ளது பாவமுள்ள மக்கள் காப்பாற்றப்பட்ட நேரம் நியாய தீர்ப்பு அனைவர் மீதும் விழித்திருக்க கூடிய நேரம் ஆயினும் இரக்கம் வெற்றி பெற்றது மற்ற மரபுகள்ருக்கு ஏழு நாட்களுக்கு முன்பு ஆசாரியர் அவர் ஆலயத்தில் உள்ள ஒரு சிறப்பு அறையில் தங்கி முழு வழிபாட்டு முறையையும் மீண்டும் மீண்டும் பயிற்சி செய்தார் ஏனெனில் அந்த நாளில் ஒரு தவறு செய்தாலும் அது முழு தேசத்தையும் பாதிக்கும் வழியாக சென்று திரை அப்பால் போய் திரும்பும் பொழுது அனைவரின் கண்களும் அவர் மீதே இருந்தது அவர் உயிருடன் வெளியே வந்து ஊழியம் முடிவடைந்த போது ால் கி போரின் மையம் முழுமையாக இருதயத்திற்கு நகர்த்தப்பட்டுள்ளது பலிகள் பதிலாக ஜபமும் மனம் திரும்புதலும் வந்துள்ளது ஒரு பிரதான ஆசாரியர் திரைசீலைக்குப் சீலைக்கு பின்னால் மறைவை பார்ப்பதற்கு பதிலாக நீண்ட நேரம் பாவ அறிக்கை மற்றும் ஆராதனை முறைகளில் செலவிட்டு வருத்தம் மற்றும் நம்பிக்கையின் வார்த்தைகளை திரும்பி திரும்பி சொல்கிறார்கள் இந்த நாள் இன்னும் ஒருவித பயபக்தியை சுமந்து செல்கிறது ஜீவன் மற்றும் மரணம் நியாய மற்றும் இரக்கம் கடந்த பாவம் மற்றும் எதிர்கால நம்பிக்கை ஆகியவை ஒன்றாக நிற்கின்றன பண்டிகைகளின் வரிசையில் தாமதமாக வைக்கப்பட்டுள்ளது என்பதை பார்க்க இவை அனைத்தும் நமக்கு உதவுகின்றது இது பயணத்தின் ஆரம்பம் அல்ல இது முடிவை நோக்கி நிற்கிறது முதலில் பஸ்கா வந்தது பின்னர் புளிப்பில்லாத அப்பம் பின்னர் வாட்கோதுமையின் முதற் பலன்கள் பின்னர் கோதுமை அறுவடை பின்னர் எக்கால மூதுதல் எல்லா படிகளுக்கும் பிறகே நியாயப்பிரமாணம் நம்மை யோம்கிப்பூருக்கு அதாவது மிகவும் பரிசுத்தமான சுத்திகரிப்புக்கு கொண்டு வருகிறது நமது அடுத்த காலை வெளிச்சம் செய்தியில் இந்த பரிசுத்த நாள் புதிய சிருஷ்டியின் பயணத்தோடு எவ்வாறு பேசுகிறது என்பதையும் அதன் ஆழமான சித்திரம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமது மீட்பின் இறுதி நிலைகளுடன் எவ்வாறு இணைகிறது என்பதையும் பார்க்கத் தொடங்குவோம் ஆமேன்